மஹரிப் தொழுகையில் சிறிய அத்தியாயங்களை நீங்கள் ஓதுகிறீர்களா நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் இரு பெரிய அத்தியாயங்களில் மிகவும் பெரிய அத்தியாயத்தை ஓத நான் செவியுற்றுள்ளேன் என என்னிடம் ஜயித் பின் சாபித் அலி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்